தேசத்தில் யாரா இருக்கட்டும் இருக்கப்படாது எல்லாரும் துக்கம் இல்லாம நன்னா இருக்கணும் அப்படி ராஜாக்கள் அப்படி வேண்டியிருக்காள் நாம் ஏதோ வாக்கு நாளை சொன்னா நடக்கிற பட்சத்தில் அந்தஸ்திதோ ஏனந்தாஸ்திரங்களை தவிர மனசாந்திக்கு உதார மார்க்கமே இல்லை தம்பத்திகள் ஒத்துமையா அம்பாள் ஆராதிக்கணும் அந்த ஆராதன கிரமத்தை கூட நான் ஜெயமங்கல ஸ்தோத்திரத்துல எழுதியிருக்கேன் ஏன்னா ரொம்ப குடும்பங்கள்ல கோளாறு இருக்கு அதன் வீழ்த்தியாகட்டோம் வெள்ளி சிவாயில பூஜை பண்றது இப்படி ஸ்திரீகள் பூஜை பண்ணினா பத்னியும் ஒத்துமையா இருப்பாள் அவன் உத்துருக்கோத்தவரை அன்பு ஏற்பட்டு அப்படி சொல்றாள் சந்தி வேணும் நல்ல குழந்தைகள் வேணும்னா அமாவாசியாதிகள் நிறைய தானம் பண்ணி இரண்டியத்து சதுர்புணம் இரண்டு தர்ப்புணம் அப்படி பண்ணினா தன் தும் நாள் வித்யா காமஸ்து கிரீஷம் வித்யா காமனாயிருந்தா பரமேஸ்வரன் ஆராதிக்கணமாம் ஈசானஸ்தரோ விஜயானம் ரூபாபிகாமனாயிருந்தா கந்தர்வால பூஜை பண்ணமாம் ரூபாபிகாமோ கந்தர்வானே கந்தர்வன பூஜை பண்ணணமாம் கந்தர்வ பூஜை வேதம் சொல்லியிருக்கு கல்யாணத்துல அதுக்காத்தான் கந்தர்வ பூஜை ஆவாகனம் பண்ணி எல்லாம் பண்ண சொல்லியிருக்க மூணு நாளைக்கு பூஜை பண்ணி அந்த அபரராத்திரியிலே வெடி காலம் சேஷம் முன்னாடி அவனை பிரார்த்தித்து தம்பதிகள் ஷேமமாக இருக்கணும்னு நீ பண்ணிட்டு போகணும்னு கேட்கறது தம்பதிகள் உத்தரக்கு நல்லா இருக்கா போல தோணும்னு இவன் கருப்பாக இருந்தால் கூட சேஃபா இருக்கா போல அந்த அம்மாவுக்கு பொண்ணுக்கு தோணும் இல்லை இப்போ எல்லாம் அம்மா கல்யாணமாக இருக்கிறதாலும் அம்மான்னு வருது என் வாயில இந்தூரில் அம்மான்னு சொன்னால் அவங்களுக்கு அர்த்தமாக இல்லையா அந்த பொண்ணுக்கு அப்படி தோணும் அந்த பையனுக்கும் அப்படி தோணும் அவன் கருப்பாக இருந்தாலும் படிக்காதவன் இருந்தாலும் அவன் நல்லா இருக்கா போல தோணும் அதுக்கா கந்தர்வ பூஜையை கல்யாணத்திலே உண்டு விதிச்சுங்க மந்திரம் ரூபா ஸ்ரீகாமனாயிருந்தா ஊர்வசிய பூஜமணினா போறும் திவ்ய ஸ்திரீகடாயம் இப்படி ராஜ்ய காமனாயிருந்தா மனுப் உபாசியினாள் ஆரையாவது கடு அதிபதி அவனை பூஜை பண்ணிருந்தாள் நிறுவத்தி எஜேதே அகாமாப் சர்வ காமோ வாப் மோட்ச காமி தீவிரேணியோகே எஜேத புருஷம் வரம் ஒண்ணும் வாண்டாம்னு தனக்கு தோணித்தது அல்லது எல்லாம் அல்லது மோட்சம் வேணும்னு தோணித்தது இந்த மூணுல எருகொண்டுமானாலும் சாட்சாத் பரமாத்மா நாராயணனை நம்மூர் கனக பிள்ளையிட்ட போய் காட்டா நம்மூர் பட்டா நம்பர் தான் இருக்கும் ஆமா ராஜாராம இருக்கிட்ட மாயோரத்தில் போய் காட்டா எல்லாத்தையும் கொடுத்தாள் அங்க போய் காட்டா எல்லாம் இருக்கும் வாழ்கிட்ட எல்லா ஊர் பட்டாவும் அந்த தாலுகா அபிஷம் போய் காட்டா கிடைக்கும் அது மாதிரி நாராயணன் அங்க போனா எல்லாம் கிடைச்சு விடும் அகாம சர்வகாமோவா மோற்ற காம உதாரதி நதி இருக்கு நதியில போய் ஸ்னானம் பண்ணினா கொள்ளடத்துல மூணு திருச்சி பலம் கிடைக்கும் போய் சேர்ற அடம் அது எல்லா நதியும் அங்க விழுந்திருக்கு எல்லா நதியிலையும் கிடைச்சிவிடும் அது மாதிரி நாராயணனை ஆராதிச்சு எல்லாம் கிடைக்குமா மோற்ற பயந்தம் சொல்லி இந்த காமனையான உபாசனத்தை போய் சொன்னால் மேல பாகவத்தன் சொல்றேன் நாள் அப்போ சௌனகாதி மகர்ஷி எல்லாம் சூத்தரை பார்த்து கேட்டாள என்ன கேட்டா நட்லேபோரு கண்ணமுடே ஜிவா சீதா யாாய பாரஸ் பரம்ப கிரீடு அப்பந்த கருணோ குருதாங்கயே ந லிங்கா விஷ்ணோரி பாதோத்துன்மாரோரியன்சவோவே நாது மத்தோபிலேத்தயஸுபுஸ்துழஸ் ம்ேதம்மாணை நேத்திரேம் நத்தியோத்தம்மண மகர்ஷியெல்லாம் பொங்கராள் சூத்திரத்துல நாங்க அக்னிஹோத்திரமணின பலம் கிடைச்சிருக்குங்கிறாள் பகவத் குணம் இடம்ஹிபும்சபசவா சுஷ்டசூக்தசிய புத்திதத்தையோகோ அவிச்சுத்தோர்த்தாந்தாள் எதுத்தம ஸ்லோக குணான்னு வரணும் பகவத்கதா சிரவணம் இருக்க இது சர்வ கர்மபலம்னு விட்டாள் என்னென்ன பண்ணியிருந்தாலும் அதுக்கு வாஸ்தவமான பலம் ஒன்று இருந்தா பகவான இடத்துல பக்தியை சம்பாதிக்கக்கூடிய மார்க்கத்தில் ஈடுபடுறதுதான் விட்டாள் பகவத் பக்திக்கு மார்க்கம் பகவத்கதா சிரவணத்துக்கு வீடான மார்க்கம் வரும்னு தெரியல இதுதான் சுலபமான மார்க்கும் காட்டா உருகிறது அப்ப சொன்னாலாம் எந்த காது பகவத்குணம் கேட்கலையோ அதெல்லாம் பாழும் பாம்பு வசிக்கிற பொந்து எந்த நாக்கு பகவன் சொல்லலையோ பகவன் நாமாவே நாக்கு காரியம் இல்லாத லட்சம் பேச்சு பேசுவான் அந்த நாக்கெல்லாம் அந்த நாக்க படைச்சவெல்லாம் மண்ட வீங்கி போய் தலைகள் முதற்கும் உதயம் ஆறதுக்கு முன்னாடி கொட்டப்பிராந்து தூங்கிட்டு போயிடும் அது மாதிரி விண் பேச்சு ஆத்துல பேசுவோம் ீட்டம் அுத்தமா பட்ட கிரீட்டம் தலையிலீட்டம் வைக்கட்டும் எத்தனை பெருமை அடையட்டும் நல்ல புண்ணியபுருஷர் அவர் பெரிய தர்மங்களை அனாயாசமா நடத்துவாள் ரயில் போய் அறங்கினேன் முப்பது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாலையை போட்டு எங்காத்துல புள்ள புறக்கலைன்னா அவங்க ராமாயணம் போயின்னாள் புள்ள பிறந்துட்டாலும் எதை செய்யணும் செய்யறேன்னா அவன் அப்படி போய் ராமாயணம் சொல்லி குழந்தை பிறந்திருக்கான் மகாஸ்வரன அப்புறம் மூணு புள்ள பிறந்திருக்கான்னு அவன் இனிமே அப்புறம் அப்படி ஒரு நம்பிக்கை கர்ணம் தான் அவன் அவர் வாரி வாரி கொடுப்பார் அவர் செய்யற அழகு இருக்க தள்ளி நம்ம வாத்தியம் கிராமத்துல சீரா போல கிட்டத்தட்ட சீருன்னா கிருஷ்ணமூர்த்தி இருக்கான்னு சொல்லலாம் வேற ஒத்திரையும் சொல்ல முடியாது அது வந்து எல்லாரும் வருத்த கூட சில பேர் என்ன வாத்தியமான இத்தனை வசதி எங்களை எல்லாம் அறக்கறைகளை கேட்டார் பிரபு நான் உங்களை வெய்யாம சொல்றேன்னே அதுக்கே நீங்க சந்தோஷம் பண்ணமுன்னே இந்த பெருமை பெருமை இது மாதிரி யாராலும் நடத்த முடியும் என்ன அழகு குழந்தை கொண்டு அழகா காரியம் செய்யற அழகும் இந்த மனப்பூர்வமா செய்யற பெருமையும் இது என்ன பெருமை அவன் எத்தனை வாரி கொடுக்கட்டமே அவன் தீர்த்தம் தீர்த்தமா அவன் கேஷாம கருவ முறையே இருக்காது அந்த அந்த ஆதரவோடு செய்கிற ஒரு இடங்களை பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கு ஆதரவு சுச்சி ருச்சி எல்லாம் அதுவும் கே ஆர் சுப்பிரமணியன் மனசு இருக்க ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா அதுலயே இருக்கு அவர் மனசு அது மாதிரி காரியம் செய்யிருவாள் ஆமா அப்படி எல்லாரும் செய்ய முடியுமான்னு எனக்கே சந்தேகமா இருக்குன்னு அது ஒரு பெரிய மத்தியம கிராமத்துக்கு ஒரு பெரிய சிகரன் அவர் பகவான் அவளுக்கு நல்ல க்ஷேமங்கள்லாம் கொடுப்பாள் ஈஸ்வரன் தெரியுமோலையோ அவன் பரதாதான் அவனுக்கு தெரியும் தலையில எத்தனை கிரீட்டம் வைக்கட்டும் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணாத தலை தலையில் அது வரும் சுமதாங்க சில கைகள் நிறைய மெடல் போட்டு இருக்கும் எல்லாம் மாட்டி தூங்கும் ரொம்ப பேர் இது என்னமோ இந்த குழந்தை எல்லாம் கட்டிக்கிறாள் இந்த கடிகாரமா நினைப்பா இன்னும் கடியாரம் கட்டிக்க வேண்டியது கிராப்பு பண்ணிக்க வேண்டியது ரெண்டுதான் பாக்கி எனக்கு இது கடியாரம் இல்லை இது இது ஏதோ கே பாலசுப்ரமணியன் வாழும் டாக்டர் ராமியார் வாழும் தோடா போட்டா ரெண்டு கைக்கும் போட்டுக்காண்டாமனு உருகையில போட்டுருக்கேன் ரெண்டு போட்டாவா அதுவும் பாரமா தான் இருக்கு என்னமோ கதையில போட்டுக்காம இருக்கக்கூடாது தர்மரக்ஷாமணி அயர்வாளிக்கு எங்கிட்ட இல்லை இல்லாத பிரியம் பாரதம் கேட்டு நான் என்ன பண்ண போறேன் இது மாதிரி பிரதி வருஷம் பாரதம் சொல்லணும் இப்போ இங்க லெட்டர் எழுதிக்கா நேற்று வருஷமும் நான் என் முதல்ல என்ன பண்ண போறேன்னு பெரிய தோடாவை கொண்டு வந்து டாக்டர் ராமயங்கார்னு நல்ல பிரசித்த டாக்டர் அவர் அவ ரொம்ப வேண்டிவாள் அவர் எனக்கு ஒரு தோடா தம்பிக்கு ஒரு தோடா அப்படி போட்டார் ராமயங்கார் அது இந்த சாஸ்திரியமா மைசூர சந்திரபாபா அவருடைய பத்னி அந்த ஊர்ல பண்ற கிரமப்படி அப்படி எல்லாம் பண்ணி கண்ணி போட்டிருக்கேன் அது கையில இருக்கணும்னு வந்ததுக்காக கையில போட்டு இருக்கேன் அது எத்தனை அலங்காரம் பண்ணிக்கிட்டோம் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணாத கையெல்லாம் மறிச்சு போன கையனுட்டா உயிர் இல்லாத ஜீவன் பகவான வர்ணிக்க போறாள் துளசிதாம் அபி திவ்ய சுவாமி வந்தாளா பகவான் மரத்தை வர்ணிக்கிறாள் வேதாந்தத்தை சொல்ல வந்த கிரந்தம் பாகவதம் பிரம்ம நிஷ்டாலே சொன்னால் நிர்புணமான பிரம்மம் அரூபம் அஸ்பர்ஷம் இப்படி எல்லாம் சொன்னா என்ன அறங்குறது உங்களுக்கு அஸ்பர்ஷமா இருக்கு அசலீனம் சொல்றவருக்கே செஞ்சு தடிச்சு போறது மனசு அது என்ன எத்தனை சாசனத்தால ஏறனா அது சுலபமா அறி போயிடுவான் கனகபபிஷம் வைஜயே அதர சுதயா பூரன் கோபவந்தை பிருந்தாரணியம் சுவதரமணம்ஷீதகீர்த்தி சொன்னா சுவாமி உள்ள வந்திருக்கிறார் யசோதபின யுகம் மங்கள காதாம்பரம் கழுத்திர வனமாலே முத்தாஹாரம் குழந்தைகள் எல்லாம் போட்ட குந்துமணி மாலே குஞ்சித்த சரண மங்கள காத்திரமாய் வருகாபீடும் நட்டவரவு கர்ணயோ கர்ணிகாரம் காதலு கர்ணிகார புஷ்பம் அப்படி சுவாமி நட்டவாசத்தோட ஆச்சரியம் கிருஷ்ணா பண்ணிட்டு சுவாமிக்கு வந்தால் வரபோது ஒரே துளசி மாலை கழுத்துல ஒரே துளசி மாலையான் கழுத்துல பக்தா எல்லாம் இது ஏதுன்னு கேட்டுட்டால் ராஜா அப்பா என் பிரபுக்கு துளசி மாலை போட்டவனுக்கு அப்புறம் பிரேரோது ஊரோதுரா பூரி புண்ணிய முட்டமுட்டியா புண்ணியம் பண்ணின பக்தாளால தொடுத்து போடப்பட்ட மாலை அப்புறம் நாமரூபம் அவனுக்கு அவன்பீடம் நட்டவர பூன்னு சொன்னா இறங்குறதா சுரூபம் அவன் நிர்புணமான பிரம்மத்தை பத்தி சொன்னா என்ன இறங்குறது சொல்றவர்கே தூக்கம் வருது அதுக்கா வேதாந்தத்தை தூஷிக்கிறதா அர்த்தம் இல்லை வேதாந்தம் இல்லைன்னா நம்ம மதம் போயிடும் அச்சாரியலை அவதரிச்சதே அதுக்காகத்தான் அது எத்தனையோ பகூனாம் ஜென்மநாமம்மாம் பிரதஞ்சது ஒரு குத்தம் கோையில மட்டும் அவருக்கு பெரிய மனுஷன் அவர் குத்தம் ருஜுவாயிட்டு கோர்ட்டு கலையர மட்டும் பதினோரு மணிக்கு தீர்ப்பு சொன்னார் ரெண்டு நாள் அபராதம் தன்னுடைய பெய்யில இருந்து ரெண்டு நாணா எடுத்து வச்சார் தலைவலியா இருக்குன்னு அவரையும் போட்டார் பதினோரு மணிக்காச்சு ஒன்பது மணி மட்டும் கோர்ட்டு பண்ண மாட்டா சேத்துராமிருவாள் நிறுத்தி வைக்கணும்னா ஒன்பது மணி மட்டும் அலாரம் வச்சிருக்காள் பொக்குன்னு பரவல் போடுவாள் அப்படி பகவானுக்கு கருணை வந்து எதாவது என்ன பண்ணப்படாது வண்டி விடுவோம் அப்படி அனுப்புவிச்சுடுவன் அப்படி சுவாமி வந்து துளசி மாலையோட அப்படி சர்வேஸ்வரன் சஞ்சரிக்கிறான் அவனுக்கு அப்படி அர்ச்சனை பண்ணணும் கை கையை அடைஞ்சதுக்கு பிரயோஜனம் என்னன்னா பகவானுக்கு மாத தொடுத்து போடணும் அர்ச்சனை பண்ணணும் அலங்காரம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அது ஒரு உயிர் இல்லாத சவம் ராமதாசியர் எழுதியிருக்காது ஆலங்குடி பெரியவாள் விஷயத்துல பெரியவாள் சொல்லுவாடா பூஜை ரசமானனே பண்றதுக்கு என்னன்னு சொல்லுவாடான் கடுமையா அந்த அவள் அவளை பத்தி எழுதுல இதுல எழுதியிருக்காள் அவள் எழுதின முறைப்படி நான் சொல்லப்படாத அவள் சன்னியாசிகளை சொல்லலாம் கடுமையா அத்துல இருக்கிறவா ஆத்துல பூஜை கூட பண்ணப்படாதா ஆனா அப்படி அப்படி சொல்லிருக்காளா ஏதோ பிரசாதம் ஆயிடு அப்படி இல்ல பண்ணணும் அதுதான் பிரசாதம் குடும்பத்துக்கு நிறைய சேரணும் இருக்கவே கூடாது பூபாராமன் அப்படின்னு சொல்லிவிட்டாள் ஞானிகள் பண்ணலையே பூஜை நான் நான் ஆத்மாராமால பத்தி சொல்லலேடா அகாயுகூ இந்திரியாராமல் நீ வீடு வாசல் சம்சாரம் புள்ளகுட்டியோட இருக்கே ஒன்ன சொன்னேன் ஞானிகளை பத்தி பேசாதே ஆத்மாராம பத்தி சொல்லலே இந்திரியாராம சுவாமி பேசுற பேச்சல கொஞ்சம் கூட இடம் வச்சு பேச மாட்டாள் அகாயு இந்திரியாராமா மோகம் பார்த்தத ஜீவதி குடுவாசில நம்பின் இருக்கோம் நாம் செஞ்சுதான் ஆகணும் பகவான் வச்சுதான் ஆனவரு பகவானுக்கு அலங்காரம் பண்ணி இருக்கிற மூர்த்தியை போய் பார்க்கலன்னா மயில் தோகையில வச்ச கண் அதுன்னு விட்டா மயில் தோகையில வச்சிருக்கிற கண் என்ன பல பலம்னு இருக்கு அதுக்கு என்ன தெரியும் அது மாதிரின்னு சொன்னாள் எந்த சரணம் பகவானுடைய ஆலயத்தில் போய் பிரதணம் பண்ணதையோ கோவிலுக்கு நடந்து போகலையோ அதெல்லாம் மரமா முளைக்க போறது சவுக்கு மரமா வட்ட போறான்னு பாகவதையோ அவ உயிரோட இருக்கிற பணம் பகவானுக்கு அர்ச்சனம் பண்ண துளசியை யாரு கிரகிச்சுக்கலையோ அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை என்ற ஜென்மான் நாள் எந்த ஜீவன் பகவத்குணம் கேட்டு கண்கலங்கி மய்கூச்சலிட்டு ஹிருதம் உருகல்லையோ அவன் எல்லாம் சைதா பேட்டையில வண்ணாந்தோக்கிற பாறாங்கல்லாள் ததாரம் நம்மூர்ல எல்லாம் எப்பவாவது ஒரு சமயம் உண்டு அங்க அகோராத்திரம் நித்யாக்னிஹோத்திரம் அவங்க ஒரு முன்னாடி தோச்சுக்கிட்டே இருப்பேன் ததம் ஹயம் வி பட்டத்துக்கு இது மாதிரிங்கிற எத்தனை காரியம் இருந்தாலும் விட்டுட்டு வந்து இருந்து ஓடினேன் சொல்லிவிட்டாளே அங்க போனேன் போனதே காலம்பறை எட்டு மணிக்கு போறேன் போய் நான் தரிசனம் பண்ணதுல இருக்கு முன்னாடி வந்தன பண்ணினேன் எப்போ குழந்தையில பாத்திருக்கேன் அது அவளுக்கு ஞாபகம் இருக்காது எனக்கு ஞாபகம் அவளுக்கு இருக்காது பேர் சொல்லி என்னே இருக்கேன் ரொம்ப அனுகூலம் செலுத்தினாள் நம்ம தேசத்தில் நடமாடி சொல்வாள் சொல்லுவாள் அன்னைக்கு பாகவத்தின்னு சொல்லி கேட்கணும்னே அவளே எனக்கா சுத்திகீத முதல் ஸ்லோகம் ரெண்டு மணி சொன்ன தப்பலா முடியும்ல ரெண்டு மணிலிருந்து நாலு மணி மட்டும் பகல்ல காலம்புற நான் பன்னெண்டு மணி மட்டும் சொன்னேன் எட்டு மணில இருந்து அப்படி அவ அவ கேட்கணும்னு சொன்னதுக்காக என்ன சபலமாச்சு இது ஒரு குறை இருக்குமோன்னு நினைச்சேன் என்னால் அவள் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்காளா அது எனக்கு தெரியாதவா நினைச்சிட்டு இருக்கிறது நான் அவ ரொம்ப பிரிவா நான் அங்க வாட்ட போறதுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவா வந்து கக்கணும் கேக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாளா சொன்ன அப்படி மெல்லாம் பகவத் குணம் பகவத் குணம் புரியல பகவத்குணம் சொல்லணும்னு சுகாச்சாரியால் சொன்னாலோ சொல்லணும் உடனே பிரம்மனி பகவத் குணம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாள் சர்வேஸ்வரனான கோபால் நமஸ்காரம் என்றால் வேறு पुरुषाय भूयसे தம பரஸ்மீஷாசே சதுவானே அந்தபலட்சித்தையிலூர் பும்சம் புனப்ப வவரிதானனமனு நமோ நமஸா சுவத விதூரகாதிஜய்மீம் நமையீத்தனஸ்மரணம் யதீட்சம் எதந்தவணம் எதங்கணம் ோகோ பிநோதி கல்ஷம் தஸ்மிரே நமோ நம வியோபாத் சங்கமியுத சோபய்தராமந்தி ப்மதிக்கமா தமை சுவசே நமோ நம தபஸ்வினோராஜஸ்வின பரஸ்வினோ மந்திரமோமி விநாய நமோ நமீந்திரபு ஆீரகங்கயேஜாபாஷா प्रभविष्णवे சு தை பிரப விஷ்ணவே நம யாஸ்வரீமோயோமயரஜங்க விஜய்லிங்ககேதாஜல்யபதிபதிம்போகபயராபி விழுந்து பிறண்டுட்டாள் கங்கா தீரத்துல சுகாச்சாரியாள் எந்த பிரபு அபரிமிதமான மகிமையை உடையவனோ எந்த பிரபு திரிகுணாத்மிகையான மாய கையில போட்டு இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணி ரட்சிச்சு மறுபடியும் தன்னிடத்துல அப்படி வள போட்டு இழுத்துக்கிறா போல இழுத்துகிறாளோ எந்த பிரபு சாதுக்களுடைய துக்கத்தை போக்குறவனோ எந்த பிரபுவும் ஆண்களெல்லாம் துறைவுகளாக ஆகி தேடுறாளோ எந்த பிரபு இல்லைன்னா ஆண்களுடைய துக்கம் விலகாதோ சர்வத்தையும் தியாகம் ஞானிகள் தேடும் பொருள் எதுவோ எந்த பிரபுவனுடைய பகவன் நாமாவக்கால சொன்னா புகுஜன்மார்த்திதமான பாபம் அழியுமோ எவனுடைய கல்யாண குணகணங்களை கேட்டா அஷ்டைஸ்வரியமும் நம்ம தேடி வருமோ இப்படி கிட்ட வரணும்டைய கல்யாண குணகணங்களைச் சொன்னால் சமஸ்தூர்தும் விலகுமோ எந்த கல்யாண சரித்திரத்தை காதால கேட்ட அஷ்டைஸ்வரியம் வருமோ எந்த பகவத் சநிதியிலே உறாவர்த்தி நமஸரிச்சகலாக்கியமும் கைகூடுமோ எந்த பிரபுவே ஸ்மரிச்ச மாத்திரத்தாலே சர்வதுதமும் விளகமோ அந்த பிரபு நமஸ்காரம் நாளாம் எவன் ஷியோ எவன் யஜபதியோ எவன் யோகபதியோ எவன் பூபதியோ எவன் ஜகத்பதியோ எவன் சாதுக்களுக்கு கதியோ அவனா என கதி நாளாம் பண்றவாளோ தானம் பண்றவாழோ கீர்த்திய சம்பாதிச்சவாழோ மந்திர ஜபம் பண்றவாழோ பூஜை பண்றவாழோ எதை பண்ணினாலும் எந்த பிரபுவனிடத்துல கிருஷ்ணார்ப்பணம்னே அர்ப்பணம் பண்ணாமனா க்ஷேமத்தை அடைய முடியாதோ க்ஷேமம்ல அர்ப்பணம் பண்ணணும் ஜி பிரோ கிரியா பிரயுகமாக பாருங்க இருந்தா போக்கிவிடுவான் அதை போக்கி நல்லதான் பகவான் ஏதாவது போயிடுவான் அதுக்காக கிருஷ்ணாவின் கிருஷ்ணா பகவத் ஸ்மகணத்தை கொண்டு போய் விதிச்சு விட்டாள் விதிச்சிருக்காள் அதனால சுவாமி தூது போன போது மகாபாரதத்தில் துரியோதனன் அஞ்சு மயிலுக்கு ஜனங்களை சுவாகம் சொல்லி அனுப்பிச்சானா எதிர்கொண்டு ஆஜிய கோஷத்தோட ஐச்சன் வர சொல்லி ரெண்டு பேர் போகல உள்போட்டே ஒண்ணு போகல வெளிப்போட்டே ஒண்ணு போகல உள்போட்டே துரியோதனன் வெளிப்போட்டே திருராஷ்டம் ரெண்டு பேரும் தவிர்த்து துரியோதனம் பிரதேக ராஜன்னு எல்லாரும் போனாளா சுவாமி பார்த்தாள் துரோண கிருபாதிகள் ஒரே அடியா முப்பது நாற்பது மைலுக்கு ஜனங்கள் இதை பார்த்துவிட்டு ஏதோ இந்த டவுனுக்கு நாம் என்னமா போய் சேர முடியும் தேரவிட்டு கீழங்கி பீஷ்மரும் துரோணரும் கையிலா கொடுத்து அழைச்சுன்னு போனாளா அப்படி போற போது நகரம் வந்தது இந்த அரவணை ஆறுதுன்னு கேட்கிறாள் காட்டா இது என்னது என்னதுங்கிறார் பீஷ்மர் கையை விட்டுவிட்டு பிரம்மச்சாரி அவர் என்னது என்னதுங்கிறார் மறுபடியும் இன்னொரு வீட்டை காட்டி திரோணரை பார்த்துங்கிறார் சுவாமி காட்டத்தில் என்ன விசேஷம் நாலு வேதத்தையும் தலைவர்கள் அத்தியனம் பண்ணவர் என்னது என்னது எங்காத்துக்கு வரணும் உள்ள வந்து பார்க்கணும்னாலும் உங்க பாத்துக்கு அவகாசம் இல்லை எனக்கு ரொம்ப கதையும் இருக்கணும் விட்டாள் இப்படி ஊத்தரும் எங்கா எங்காம சொன்னாள் உயோசனுடைய அரமணவாசல் வந்தது அவங்க இருந்து வெளியில வந்து தலையை நட்டி எப்போ வந்தாள் என்ன அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் வீடு சொல்லுனாள் என்ன எங்குகிட்ட உங்களுக்கு தெரியாதா எங்காத்துக்கு நீங்க அறியும் போய் நர்த்தனம் எல்லாம் கொடுத்து எனக்கு ஒண்ணுமே புரியலையா நீங்க வரத்துக்காக இத்தனையும் பண்ணிருக்கேன் உள்ள வந்து பாக்கணும் ஒரு மண்டபஞ்சோடி உங்களுக்கு வரத்துக்கு பொழுது இல்லையா இந்த ஊர்ல நம்ம இல்லையா கிருஷ்ணன் நினைச்சானா கடமது நினச்சா அதே வீதியில் வேத கோஷம் போயிட்டே இருந்தால் கைய பிடிச்சு போய் நிற்கிறது அந்த கூரை வாசல் எங்கேயோ மூலையில கண்ணு விதுரன் நாம் உத்தம பிராமணன் பிறந்த கையில கொடுத்து பிடிக்கலாம் அல்லது உத்தம ஷத்ரினா பிறந்தா பிடிக்கலாம் இந்த மூணு தாசிக்கு பிறந்தவன் என்னோட சுவாமி பேசுவாளோ மாற்றாளோன்னு நினைச்சுக்கிண்டு கண்ணுங்க நீருமா நின்ன வித அங்கிருந்து ஓடி வந்து பகவத் சரணத்துல வந்து விழுந்து என் கோபாலனுடைய கிரகம்னாலா சுவாமி உடனே எங்க அம்மா யசோத இந்த ஊர்ல கூட எனக்கு ஒரு விடு வாங்கி வச்சிருக்காளா உள்ள போயிட்டாளா பௌரவேந்த இடத்தை கோபாலு சொல்லுவரா தான் உட்கொள்ளும் உணவு கிருஷ்ணார்பணம் வராம் தான் கட்டி கொள்ளும் அஸ்தத்தை பரமாத்மாவுதும் பெறாம் மேலுக்கு இச்சொல்ல அன்னைக்கு நுற்று பண்ணி வச்சுக்கிண்டு அப்படி உள்ள இருக்கிற நினைப்ப சொன்னாலாம் எல்லாம் உங்களுக்கு நீங்க உங்க போல பாத்துங்கோ அம்மன் ஒரு டவல் கொடுங்க தலதோட்டிக்கு ஒரு தலானி கொடுங்க மத்திய பாலத்துல கட்டா கொடுப்பேன் தனியா வச்சிருப்பேன் பாக்கி ஊர்ல எல்லாம் தலானி தலானின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான் அது என்ன செய்ய அறாத்தர் கொடுத்தா போருமா நாகப்பட்டினத்துல கிருஷ்ணகூர் திருவாள் கொடுத்தா போருமா எல்லாரத்திலையும் போய் கேட்டு பார்த்தா தெரியும் நீ தலானியா தலானியா எனக்கு என்ன ஒண்ணு கொடுங்க அம்மா அத்தவமா சகோதர்ப்பணம் சுவாமி உள்ள போயிட்டாள் சொன்னாள் உள்ள போனதே என்ன பண்ணாலாம் சுவாமியினுடைய பிம்பத்தை வச்சு நிச்சயம் இன்னைக்கு நேரவே சுவாமிக்கு பிம்பத்தை புஷ்பம் எல்லாத்தையும் பெரிய கல்யாணம் எல்லாம் மாப்பிளையா கடிச்சு பொண்ணல் மாலை கூட்டு ஊஞ்சல் ஆடுற போது இருந்தா அந்த கல்யாணம் பொண்ணுடைய அம்மாவை போய் ஆரதி கொண்டான்னு விடுவார் அவளுக்கு அந்த வந்த சந்தோஷத்துல ஒன்னும் புரியாது இட்லி மாவ கரைந்துடுவோன்னு அதாராவது ஒரு மணி அடுத்த இட்லி தின்னுபட்டு வெத்தலை போட்டுக்கணும் கவலை இல்லாம அவளை கூப்பிட்டு சொன்னா மிரட்டி பாதி புள்ளியார போட்டுக்கு சந்தோஷம் தாங்கல சந்தனத்தை எடுத்து கண்ணல் எட்டுக்கிறார் பால மேல கொட்டிக்கிறார் ஒண்ணும் புரியல சுவாமி பார்த்தாள் இந்த பூஜைக்கு முடிவு தெரியலேன்னு சுச்சரமேன ஆத்துரை மையின் விதுரான் நாள் இந்த பசி தாங்கல்ல பூஜை எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வச்சுக்கோ எனக்குள்ளிபுத்தூர்துதிட்டார் சுவாமி தங்காத்துக்கு வந்து சாப்பிடுறேன்னு ஒரு பிரதிஜை வாங்கினால உனக்குள்ள என்ன பண்ணிருக்கோ அதுக்கு மேல புதுசா ஒண்ணு பண்ணல சொல்லு பிரமாணம் கையில் அடினாலும் ஒரு பணம் ரெண்டரை வாங்குறவர் விதர் மூவாயிரம் வாங்குறது குறைச்சலுங்கிற மந்திரிகள் மந்திரி வாங்கினது உள்ள போடலாம் ரெண்டரை கண்டதெல்லாம் கஞ்சி தான் சாப்பிடலாம் அந்த அம்மா வருத்தப்படுறாள் இன்னைக்கு கடன் வாங்கியாவது சுவாமிக்கு ஒரு விருந்து பண்ண வேண்டாமா இப்படி இருந்து நீங்க சாப்பிடறத சாப்பிடா இது பத்தின சொன்னால் என் பிரபுடைய குச்சியில போகட்டும் சொன்னாள் அது கொண்டு வரதுக்காக பாத்திரம் இருக்கா பத்திரப்பட்டே தொன்னையை கட்டி நம் வஸ்திரத்தை போட்டு மூடி குண்டுந்தாய் தரந்து குடுன்னாள் சுவாமி தறக்க மாட்டேன்னு விட்டார் விதுரர் கண்ணு கண்ணீர்மா ஏன் நாள் குப்து வாசுதேவே மகாத்மனி மகாத்மாவான வாசுதேவன் வீட்டுக்கு வந்த பொழுது தரந்து காட்டும் முடியான பொருளை கொண்டு வராத பாத்தீங்கன்னா அழுதாளா என்ன ஜரமடிச்சு கிடக்குறவனுக்கு கொடுக்குற கஞ்சியாச்சேன்னு விதுரை சுவாமி தரந்து எடுத்தாள் கஞ்சி சாப்பிட்டுட்டாள் சாப்பிட்டதே ரொம்ப தம்பி தம்பி அழுதாள் விதுரர் சுவாமி நினைச்சாலா பக்தா எங்கேயோ நம்ம இருக்கிற நம்ம நினைச்சு சர்வதுக்கில இருந்து கரையேறி போயிடுறாள் அப்படி இருக்கிற போது அவன் வீட்டுல போய் நான் நேரம் தரிசனம் கொடுத்து அவன் கண்ணு கண்ணியமா கலங்கிறானே வைகுண்டத்தை ஏதாவது பண்ணி அவன் கஞ்சியில முழுந்தா வைகுண்டம் கலங்கி போட கவலைப்பட்டு என்ன அப்பனே விதுரா ஒரு சொல் சொன்னாலா சொல்லுனால துக்க ஜலத்தை ஆனந்த ஜலமா பண்ணிவிட்டாளா என்ன சொன்னான் நான் வெயில்ல நடந்து வந்த சிரமம் கஞ்சி போட சொல்லணும்னு நினைச்சேன் போட்டேன்னு ஆனந்த ஜலமா போயிடுதான் சந்தோஷம் தாங்களே ஆதேசை தட்சணா தான் அது மாதிரி ஆனந்தம் தாங்களே என்ன பண்ணினான் விதர் சுவாமிக்கு பிரியங்கரமான கஞ்சியா கொடுத்தோம் சந்தோஷப்பட்டாள் ரொம்பா வளத்தை உழத்தை அவ சுவாமி வந்த சந்தோஷத்தில் பழத்தை கீழ போடுற தோலி சுவாமிக்குறார் இந்த அவசரமா சில பரிசார்கள் பஞ்சாமிரதம் மன்னன் கோவில் இன்னொரு கோவிலுக்கு போறதுக்காக அவன் ஒரே இடியா சர்க்கரை தோலை தள்ளிவிடுவோம் பழத்தெல்லாம் மணல போட்டுடுவோம் அப்புறம் பிரஷர் போது தெரியும் அது மாதிரி பழத்தெல்லாம் கீழே போட்டுட்டா தோலி தோலியை கொடுக்கிறாள் சுவாமி அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு இது என்ன எந்த கிரியில வளைஞ்ச பலம் ரொம்ப நல்லா இருக்கே கடைசியில துஷ்பரிக்கிரமிய பாதயோகம் நமஸ்காரம் வருத்தப்பட்ட கொடுத்தது பூவும் பழம் அதுலயும் தோலா கொடுத்துட்டேனே பழன் நாளும் கீழ கிடக்கேன்னு அழுதாள் அப்பா உன் பக்திங்கிற அமிர்தம் கலந்து அது என் தோலா தெரியல சுவாமி பிரதிஞ்ச பண்ணினாள் சஹசீகிருஷ்ணோபான மடியிலேயே சுவாமி கால வச்சுன்னு படுத்துட்டு இருந்தாலும் வந்து கரணும் துரிய பாரத போறாள் அப்படி கிருஷ்ணார்பணம் பண்ணினால் சுவாமி கஞ்சி சாப்பிட்டாள் பண்ணிவிட்டா சர்வதோஷமும் ஜாதி பிரயுகமான சகல தோஷம் எத்தனை துஷ்டமா இருந்தா கூட அதெல்லாம் விலகி போயிடும் தோஷங்கள் எல்லாம் விலகி போயிடும் அப்படி பகவதம் பண்ணணுமா எது பண்ணினாலும் அதனால தான் கடைசியில் கிருஷ்ண பிராயிஷ்டித்தான் சொல்லி காயின்திரிடுவான்னு அந்யாவன சொல்றோம் பாருங்க அர்த்தம் தெரியுறதோ தெரியலையோ அப்படி சொல்லிட்டு இருக்கா பாருங்க நமக்கு தெரியவானா அர்த்தம் சுவாமிக்கு தெரியும் அர்த்தம் அது பகவானுக்குத்தானே புரியணும் அர்த்தம் அவருக்கு தெரியும் பௌதி பிக்காந்தேகின்னு பையன் அந்த அம்மாக்கு புரியுது கொண்டு போடுறா அது கிரியையா சம்போதனான்னு இவனுக்கும் தெரியவானா அந்த அம்மாக்கும் என்னமோ கூடமா தெரியுது அண்ணன் கேட்குறான்னு கொண்டு போட்டுடுறா இப்படி ஒரு கிஞ்சிஜியான ஒரு ஸ்திரீயே தெரிஞ்சுன்னு போடுற போது பகவானுக்கு நாம் பிரார்த்திக்கிறது தெரியாதா அவன் தானா தெரிஞ்ச போன அனுகிரகம் பண்ணிவிடுவான் அவன் இப்படி நமஸ்காரம் பண்ணி எந்த பிரபு கிராதன் ஹூனன் வெள்ளக்காரன் வேடன் அந்தன் புலிந்தன் வேடன் வேட ஜாத்திலேயே புலிந்தன் அது ஒரு கோஷ்டி கசன் ரொம்ப குள்ளம் இப்படி பல ஆபீரன் சூதரபதித்தன் இவாளெல்லாம் பகவான் அண்டின பாகவத்தால் அண்டி கரையறி எதுபாஸ்யாஸ்ரயாக பகவான் அண்டின அவள்ான் க்ஷேமத்தடைஞ்சு வாழா அப்படிப்பட்ட பிரபுக்கு நமஸ்காரம் நாள் எந்த என் பிரபுவை மகான்கள் சரணத்தை சகுணமான கல்யாணச்சரணத்தை உள்ள பார்த்து பார்த்து பார்த்து அதனாலே புத்தியானது சுத்தமாக ஆகி தத்துவமானது சுரூபமானது உள்ள புலப்படுறதோ எந்த வஸ்துவை ஒரே வஸ்துவை தம் மனதில் இருக்கிற பிரேமையினாலே விஷ்ணுவென்றும் சிவனென்றும் சூரியன் என்றும் பிரம்மா என்றும் ஒவ்வொரா சொல்றாளோ ஒரே வஸ்துவே ஒரே கழவரே பேரம் தாத்தாங்கிறான் புள்ளேப்பாங்கிறான் மருமான் பத்னி பிராணநாதன்கிறாள் ஒரே ஒரே புருஷனே அதுக்கா பேர எங்க தாதா வேணவாடா அப்பான்னு சொன்னீங்கன்னு கேக்குறதா புள்ள எங்க அப்பா வேணமாடா தாதான்னு சொல்றேன்னு கேக்குறதா வதந்திப்பட்ட எனக்கு அனுகிரகம் சொல்லிப்பிட்டு கடைசீரூர் பிரார்த்தனை பிரார்த்திச்சாளாம் சோழங்கிருஷிஷ்டினே நான் சொல்ல போற பாகவதம் பக்தாளுக்கு மங்களத்தை கொடுக்கணும் அது மாதிரி மங்களவான சப்தம் எம் வாக்கிலிருந்து வரணும் அப்படி அனுகிரகம் பண்ணணும் நமஸ்காராம் சோகங்கிருஷிஷ்டமஸ்தஸ் பபு ஜானமயம் சௌமியா என் முகாம்பு வப்பாக்கு நமஸ்காரம் பண்றேன் எந்த எம் பிரபுவனுடைய முகத்திலிருந்து பெருகின ஞானத்தை உலகம் முழுக்க ஞானிகள் எல்லாம் குடிச்சு புடிச்சு இந்த சம்சார விஷ கடலை சான்றாளோ அப்படிப்பட்ட நமஸ்தஸ்மை சொல்ல ஆரம்பித்தாள் ஆரம்பிக்கிற போது ஒன்னு சொன்னாள் ராஜாவுக்கு வைராக்கியம் திருடீகிருதம் ஆகணும்னு ராஜாவை பார்த்து சொன்னாலாம் அப்பா பகவான் அவர் வெறும் விவகாரத்துல சரியா எடுக்கிறான் நான் பார்த்துட்டு இருக்கேன் எடுக்கலையா நிற்காதே ரோட்ல ரன்னர் எடுத்தா ரெண்டு மணிக்கு கூடவே போறார் ஆடுதுறைக்கு அவசியமான லெட்டர் மறுபடியும் மயிலையும் அவசியமான லெட்டர் இதெல்லாம் என்னன்னா பரிசிரமம் தத் தனித்தமான மிச்சம் அதுல எல்லாம் இதெல்லாம் செய்ய வேண்டியது இல்ல சத்தியம் கஷுப்போ பிரசை பசேபர் கி சி ஊத்திரிய சதி கிளூலை க்ஷீராஜி நிதி திசன் பிஷா நைவ் பாத்தா ராஜா நினைச்சாலா இப்படி ஞானிகள் பரம்புக்காலை வீடு வாசல் எல்லாத்தையும் தொடர்ந்து என்னவா விவகாரம் பண்ண முடியுதுன்னு நினைச்சாளா என்ன வேணும்னு நினைக்கிறேன் ராஜன் ஒரு படுக்க வேண்டாமா நாள் பூமி இருக்கிற போது படுக்க என்னத்துக்கு பூமியில படுத்துக்கிட்டா வழி யாருமே உடம்பு சத்தியம் என்னதுக்கா கட்டு நாள் ஒரு தலஹணி வாண்டாமான்னு ராஜாஸ்வசேபி சுவாமி கையை மடிச்சுக்க முடியாது என்னதுக்கு வச்சிருக்கான் தெரியுமா தல கோஷத்துக்காக தான் வச்சிருக்கான் சுச்சாரியாள் ஒரு கப்பரை வாண்டாமா ஜலம் சாதம் சாப்பிட நாள் சத்தியஞ்சலி ரெண்டு கையின் சொத்து கும்படியா என்னதுக்கு வச்சிருக்கான் தெரியுமா கப்பரை காத்தான் வச்சிருக்கான் நாளா வஸ்திரம் வாண்டாமாத்தங்கிட்ட வாங்கித்தானே ஆகணும் நாள் திக்கு போறாதா அல்லது ஒரு மறையுரிவு போறாதா கோபீனத்துக்கு திக்வல் சஜைக்கும் திக்வசரனாவே இருக்கலாம் இல்ல கொஞ்சம் லஜ்ஜம் ஒட்டிக்கிட்டு இருந்தது இங்கே மனசுல ஒரு மறையுரிவை கோபீனமா கட்டீண்டா போறாதோ பட்ட என்னதுக்கு பீதாம்பரம் என்னதுக்கு எங்கையாவது ஒரு குப்பை குழியில கிடைக்காதா கோபீனம் அல்லது ஒரு மரத்துல போய் ஒரு பட்டையை கழிச்சுக்கப்படாதா ஆகாரம் பண்ணுவேன் நாள் எத்தனையோ ரிஷ்பூர்ட் மரத்துல நான் பழம் உதறலையா இறந்த பழம் உதறலையா அதுக்கு பரபரத்துன்னே பேரு புறத்தியாருக்காகவே தலையில சுமக்குருதான் ஒரு பழத்தை ஒட்டு மா நாகமரமோ சாப்பிடல எல்லாம் புறத்தையா இருக்காக வெயில்லாம் தான் தாங்கி பழத்தை அதனால பிறத்தியா இருக்காக அதனுடைய ஜீவனம் ஜீவநதிகள் எல்லாம் காஞ்சி போச்சாம் எத்தனை ஜீவநதி ஓடுறது அவன் வைகைங்கிறான் கையை வச்சா போறும் ஜலம் மணல தள்ளினா ஜலம் அப்படி சகித்துக்கள் எல்லாம் காஞ்சி போச்சா நதிகள் இல்லையா எங்காவது வெயில் மழையோ தாங்காத போன அவரோட ஒரு வீடு பண்ணுவேன் ஒரு குகை எல்லாம் எத்தனை இருக்கே மலையில அதுக்கெல்லாம் கதவா போட்டுட்டான் ராஜாங்க அங்க போயிருக்கப்படாத அங்க போய் ராத்திரி காலத்துல மலையில இருந்தா கரடி பிலி சிங்கம் காட்டு வந்து கர்ஜிச்சு மேல விழுந்து புடுங்குமே என்ன பண்ணுவேன்னு கேட்டாள் சுகாச்சாரியா ஹே ராஜன்னு இப்படி என் பிரபுவே நம்பி உகையில வந்து உட்கார்ந்துட்டவனே அந்த வாசல்ல கூர்கா மாதிரி என் பிரபு காவ காக்காவும் விட்டுடுவனான் நாளா கிம் அஜித அவத்தின் உபசம் தான் ஆமா காப்பாற்ற மாட்டானான்னு காட்டாள் பஜந்தி கவையோ தனது மதம் அப்படி இருக்கிற போது தனத்தினாலே துர்மதத்தை அடைஞ்சு கண் தெரியாமே விவேகம் இல்லாத பிரபுட்ட போய் ஏன் பக்தாள் நிற்பாள் பாகவதாள் ஏன் போய் நிற்பாள் நாளாம் அதனால பகவத அனுகிரகம் போரும் நீ பயப்படாதேன்னு ராஜாக்கு தைரியம் சொல்லிவிட்டு பிரம்மதேவன் சதுஷ்ரோகியே நாரதருக்கு உபதேசம் பண்ணினா அப்பா பகவான் தான் இருக்கிறவன் அந்த சுரூபம் தெரியாம இந்த பொய்யான பிரபஞ்சம் தெரிய பண்றது மாயே மாயா தத்துவத்தையும் மாயினாலே ஆவர்த்தனான பரமாத்மாவையும் தெரிஞ்சுட்டா அவன் எல்லாம் தெரிஞ்சிருந்தவன் இதான் பாகவதசாரம் நாள் மாயக்கு என்ன லட்சணம் நாள் ம் பிர ஆனோ மாயாம் இல்லாத வஸ்துவை இருக்கா போல காட்டுறதுக்கு மாயே நர்த்தம் இருக்கிற ஆத்மாவை தெரியாம பண்றது மாயே இந்த ரெண்டு காரியம் பண்றது மாயே நாள் என்ன இருக்கிறது என்னமா இல்லாம ஆகும் அதை என்னமா மறைக்க முடியும் நாள் இல்லாதது என்னமா இருக்கிறதா தோணும் நாள் ரெண்டு சந்திரன் தெரியலையா ரெண்டு தீபம் தெரியலையா கண்ணுல தோஷம் உள்ளவனுக்கு ரெண்டு வழக்கா தெரியுது மாட்டிருக்கேங்கிறான் ரெண்டு சந்திரன் உதயமாச்சேங்கிறான் அப்படி இல்லாது இருக்கிறதா தோன்றுறது வியவஹாரத்திலேயே அப்படி இல்லாத பிரபஞ்சத்தை இருக்கா போல காட்டுறது சொப்னம் காட்டலையோ அதுக்குதான் சொப்னத்தை சிருஷ்டிச்சாள் நான் தத்ரதாக ந ரதயோகாக இப்படி சொல்லி ரெண்டு ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு சின்ன ரூம்ல ஒரு பிரம்மச்சாரி பையன் படுத்துட்டு இருக்கான் ராத்திரி பதினாயிரம் தேரும் குதிரையும் பட்டாளமும் இவன் ரூமுக்கு வந்தா போல சொப்பனம் இவன் ரூம்ல கல்யாணம் பண்ணிண்ட கூட பக்கத்துல இருக்க முடியாது இவன் இருக்கலாம் அந்த ரூம்ல தேரோ குதிரையோ ரதயோகம்னு அஸ்வங்களுக்கு பேரு அஸ்வங்களோ ரகங்களோ அங்க வர முடியாது வந்தா போல சொப்பனங்கண்டா கண் மூடியிருக்கு பார்த்தா போல கண்டிருக்கான் எங்க பாத்திருக்க வெளியில பாத்திருக்க முடியுமோ வெளியில வந்திருக்க முடியுமோ வெளியில வரவும் முடியாது கண்ணும் இல்ல அப்ப எங்க பாத்திருக்கான் எல்லாம் உள்ள ஆத்மாவனிட் இத்தனையும் உள்ள வந்தது வெளியில வந்தா போல தோன்றுறது எதனால நித்ரையினால அதனால மாயினால நம்ம உள்ளதான் சர்வ பிரபஞ்சமும் இருக்கு மையே வசகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் ஜாதி எல்லாம் நம்ம உள்ளதான் இருக்கு உள்ள இருக்கிறது மாயினால வெளியில இருக்கா போல நமக்கு தோணிட்டு இருக்கு தூக்கத்தால நிதிரையினால எதா நிதிரையானால் வருங்க நிதிரையினால வெளியில இருக்கா போல வெளியில குதிரை வந்தா போலையும் தேர் வந்தா போலையும் காண்டா மாறுங்க எல்லாம் போய் வெளியில கண்டதும் போய் அந்த பொய்ய பார்த்த இடம் கூட வெளியில இல்ல உள்ள அந்த பொய்யான தேரையும் குதிரையும் பார்த்தது கூட உள்ள பார்த்ததும் வெளி மாதிரி நிதிரை பண்ணி விட்டுருக்கு அப்படி மாயானது அப்படி பண்ணி விட்டு இருக்கு இது மாதிரியா சித்தம் கலங்கி கிடக்கு அதுக்காகத்தான் சொப்பனத்தை சிருஷ்டிச்சாள் இந்த பிரபஞ்சம் போயின்னு சொல்றதுக்காகத்தான் சுவாமி சொப்பனத்தை சிருஷ்டி பண்ணி வச்சான் சொப்பனத்தை மனசுல அதுக்காகத்தான் யாஜ்ஜவல் சொன்னார் சொப்னமே இந்த பிரபஞ்சம் வந்து அசத்தியம்னு தெரியறதுக்காகத்தான் அதை சிருஷ்டி பண்ணிட்டுதுன்னு சொன்னாள் அது மாதிரி ரெண்டு சந்திரன் தோன்றது ரெண்டு தீபம் தோன்றுது இல்லாதது தோன்றுது அது மாதிரி மாய் இல்லாத பிரபஞ்சத்தை தோணும் முடியா பண்றது இருக்கிறது எங்கயாவது மறையுமானாள் ராகு இருக்கான் இருக்கிற இடம் தெரியலே அவனுடைய மண்டலம் தெரியும் ஸ்தானம் தெரியுது ராகு தெரியலே மஹா தமஹான ராகுன்னு அர்த்தம் பண்ணினாள் எப்படி ராகு இருந்தும் இருக்கிறவன் தெரியலையோ அது மாதிரி இருக்கிற ஆத்மாவையும் தெரியாம பண்ணி இல்லாதத்தையும் இருக்கா போல பண்றது மாயே நாள் அதுக்கு பேரே யாமா சா மாயான் இல்லையோ அதுக்கு மாயே பேரு அப்படிப்பட்ட இந்த மாயா தத்துவத்தையும் இந்த மாயினாலே ஆவிர்தனான பரபிரம்மத்தை உத்தம் உணரமையான அவனையேதான்பத்யே தந்திதேனே அடையணும் முப்பது குழந்தையோட வருவான் கூட பொட்டி கை லத்தியம் எடுத்துக்கிட்டு மாஞ்சபடியை கலப்புவன் டமார அடிப்பான் ஊர் கூடும் ஒரு கூடையை கவுத்து நூறு பாம்பு ஒரு முடியா பண்ணிவிடுவான் பார்க்க வந்த கழவரிலிருந்து காரோட மந்திரம் ஜபிக்கிற ஒரு மகாரும் வெட்டி பாம்பை கண்டு அவன் குழந்தைகளும் பத்னியும் அவனும் ஓட மாட்டாள் அவனை சித்தி இருக்கிற அவன் பத்னி குழந்தை எல்லாம் ஓட மாட்டா ஏன்னா அவன் அனுகிரகம் இருக்கு இந்திரஜால வித்தக்காரனுடைய அனுகிரகம் வாளுக்கு இருக்கு அதனால பயப்படல அது மாதிரி என்ன அண்டி என்ன அனுகிரகம் இல்ல அனுகிரகத்தை அடைஞ்சவும் மாயக்கு பயப்பட வேண்டானா அர்ஜுனான்பத்திய மாயா தரே இந்த மாயா தத்துவத்தின் சொல்லி நான் அவரை பார்த்து பிரம்மா சொன்னாளாம் உங்க பார்த்தாரம் பாகவத்தம் சொல்லணும் சொல்ற போது எப்படி சொல்லணும் தெரியுமா தத்துவம் சொல்லி சித்தம் கடினமாக அம்பியா பண்ணிவிடாதே யரோ பகவதி சர்வாத்மன் அகிலா இது கக்கர பக்தாளுக்கு பக்தி எப்படி வருமோ அப்படி சொல்லணும் அது மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டு சொல்லணும்னாலாம் சர்வாத்மனி அகில அப்படி வணிஞ்சு சொல்லும் நாளா உடனே பிரபஞ்ச உற்பத்தி சொன்னால் பிரம்மாவண்டி உற்பத்தி சொன்னால் உய கோதகமான ஒரு பிரபஞ்சத்துல ஒரு பத்மம் பதினாலு வரிசையோட கூட உண்டாகி அதுல பிரம்மதேவன் உண்டாகி அந்த பதினாலு தளம் தான் பதினாலு லோகம் ஆச்சா பிரம்மாவுடனே பிரபஞ்ச சிருஷ்டி பண்ணினாலாம் எப்படி பண்ணினான்னாள் முத முதல்ல சனகாதிகளை சிருஷ்டிச்சாள் சிருஷ்டிச்ச உடனே அவா நாலு பேரிலையும் கூப்பிட்டு சனகன்குமார கூப்பிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிண்டு மிதுனி பூத்தாளாய் பிரஜைகளை உண்டு பண்ணம்னாலாம் எங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல என்ன சன்னியாசிகளா போட்டாள் பிறந்த குழந்தைகள் சொன்னத்தை காக்கலேன்னு கோபம் வந்தது அதுல இருந்து ருத்ரன் உண்டான ருத்ரன் சாஸ்திரானி சாஸ்திரே ருத்ரா எத்தனையோ பேர் காந்தியின் பேர் வச்சுக்கலாம் பாருங்க அது மாதிரி எத்தனையோ ருத்ரா ஒரு ருத்ரன் உண்டானான் உண்டான தேவன் கண்ணாறு ஜலம் விட்டான் நீ பிரயோஜனம் இல்லை நீட்டாள் உடனே நம் பிரஜாபதிகளை உண்டு பண்ணினாலாம் யாராரு நாள் மரீச்சிரங்கிரசுல புலுருவசி தட்ச தா மரீச்சியை உண்டு பண்ணினாள் அத்ரி அங்கிரஸ்து புலஸ்தியர் புலகர் கிரது முருகு வசிஷ்டர் தட்சன் நவபிரஜாபதியை உண்டு பண்ணி நார்வரையும் உண்டு பண்ணினாலாம் தன்னுடைய நழல்ல இருந்து கர்தவ பிரஜாபதியும் உண்டு பண்ணினாலாம் இப்படி உண்டு பண்ணினாள் பிரபஞ்சத்தை தன் சரீரத்திலிருந்து இரண்டு ஒரு தம்பதிகளை உண்டு பண்ணினாள் ஒரு பத்னியோட ஒரு புருஷனும் உண்டு பண்ணினாள் சபரங்கிறவனி உண்டு பண்ணி தம்பதிகளா உண்டு பண்ணினாள் மனுவை கூட்டுலோகம் சித்தனில ஜகர் ஜகேந்திர சன்னிபா ஒரு மலையாயிடு உடனே அது யஜவராக மூர்த்தி அந்த மூர்த்தியானது ஜலத்துக்குள்ள பூந்து பூமியை அசுரன் பாயா சுரு போய்ட போய் வதம் பண்ணி பூமி வச்சு யஜ்நராக மூர்த்தி வைகுண்டம் போறாள்னு வராக அவதாரம் சொன்னாள் உடனே ராஜா காட்டாள் இந்த சரித்திரங்கள்லாம் விதுர மைத்ரேய சம்பாதம் விதுர சுவாமி போய் மைத்திரையரை காட்டாள் மைத்திரையரை போய் கேட்க முடியாது சொன்னாள் சுவாமி வைகுண்டம் போற போது எல்லாரையும் விட்டுட்டு போறேன் விதுரனை விட்டுட்டு போறோதான் எனக்கு தாபமா இருக்குனாளா பகவான் வைகுண்டம் போற போது புத்தவரத்துல உத்தவரை கூட்டி சொல்லிட்டு போனால் என் குளம் ரம்மசாபத்தினால போயிட போறது நீ போய் உத்தவா விதுர் ரங்க இருக்காரோ தேடி பிடிச்சு மைத்ரையர் உட்காந்துருக்காரு ஹரித்வாரத்தில் விட்டு விடு மைத்ரேயர் பராசரைய சிஷ்யர் வியாசரோட அவர் சதீச்சரவர் அவரிடத்துல கொண்டு போய் விடு நான் பகவத் குணம் சொல்ல சொல்லி மைத்ரேயருக்கு சொல்லியிருக்கேன் விதுருக்கு சொல்ல சொல்லி நீ தேடு அதுக்காக உத்தவர் என்ன பண்ணினார் விது சன்னியாசிக்கு இங்க அட்ரஸ் இருக்கும் அவர் தீர்த்த யாத்திரைக்கு போனவரை இங்க இல்லாம போய் தேடி காலிந்தி நதி கரையில வெடிகாலம் யமுனா நதி கரையில நாலு மணிக்கு ஹரேன மகானு உத்தவர் கத்தினார் தீர்த்தத்தில் ஹரேர மகன் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தவனால் சந்தோஷம் தாங்காம விதரும் உத்தவரும் கட்டிக்கின்றத விதூ இந்த கேள்விதான் கேட்டாலாம் என் பிரபு கோபாலம் சௌக்சமா இருக்காளா துவாரகையிலே நாளா சொல்ல முடியாம கீழ் விழுந்துட்டாளா உத்தவர் ஏன் அப்படி கேட்டால் பரீட்சித்து சுக்காச்சாரியால பார்த்து அதுக்கு பத சொன்னாள் எப் பஞ்சாயனோ மாத்திரா தன்னை சத்ரஜன்ய சபர்யாலையா உத்தவர் என்னமா பத சொல்லுவோர் சுவாமி வைகுண்டம் போட்டார்னு சொன்னாள் நாள் ஏன் நாள் அஞ்சு வயசு குழந்தையா இருக்கிற போது உத்தவரா அம்மா பக்கத்துல காணுவேன்னு வடிக்காலம் அஞ்சு மணிக்கு தேடி நாளா வாசல்ல போய் பார்க்கறா கதவு தாப்பாடுட்டு இருக்கு கொள்ளையில போய் பார்த்தா பாரிஜா விரட்சத்தடியில சுவாமி கோபாலம் மாதிரி ஒரு பிம்பம் பண்ணி வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரா அஞ்சு வயசு குழந்தை அப்பா குண்டு அடிக்க வேண்டிய விளையாட்ட பகவத் ஆராதனமா ஆராதிச்சவரா உத்தவர் பூஜை பண்ண மூர்த்தி தான் இப்ப குருவாயூர் இருக்கிறது रा सूजिदायस्तुनमो नमो हरे दे। देवि पटत्री सन भाग्यम उटा तत्वत्ति साक्षाती गुवनपुर हाग्यं जना ती साक्षाती गुपनपुरे हंस भाग्यं जनाना जन भाग्यमे उपन कटाद वस्तु ஜனங்களுடைய பாக்யமாய் குருவாயிருக்கோவில் கைகால்களோட மங்கள விக்கிரமா வந்து உட்கார் அது மூர்த்தியாம் அம்மா போய் என் அப்படின்னு கூப்டான சாப்பாட்டுல இல்ல நுடுத்தான் குழந்தை ஒரு கால் கழவாளுக்கு பசி இருக்காது கழவன் ஒன்னால் பஞ்சகாயனஹா அஞ்சு வயசு குழந்தையாம் கூப்டவாழாவது அநாதரவா கூப்டவாழ்நாள் மாத்திரம் பெத்த தாய் கூப்பிட்டாளாம் உருக்கால் மத்தியான சாப்பாட்டுக்கு இருந்தா காலம் கூப்பிட்டாளாம் வல்லே நாளாம் வாக்குனாலே மேலுக்கு வாண்டாம்மன் உள்ள பசிக்கும் அப்படி ஒரு நாள் அந்த போய் தன்னை இச்சது மனசுல ஆசை இல்ல தன்னை இச்சது ரசயன் எஸ்ய குழந்த விளையாட விளையாட்டை எடுத்துக்கின்ற பிரபு உத்தவர் அந்த பிரபுவாயிட்டு என்ன சுவாமி வைகுண்டம் போயிட்டான்னு சொல்லுவான் சொல்ல முடியாம அப்படியே கிழ விழுந்துட்டாளாம் விதுரன் நினைச்சாளா கிருதார்த்தம் ஆயிட்டு உத்தவ நினைச்சாளா சுவாமியை பத்தி பேச முடியாம இப்படி கிழி விழுந்தாளே என்ன சொல்ல என்னத்தினால விழுந்தார் அவருக்கும் தெரியாது இன்னமும் சுவாமி ஸ்மரிச்சு விழுந்தாள் மட்டும் தெரிஞ்சு கிருதார்த்தோ லட்சிதஸ்தேனான் வருத்தப்பட என்ன விட்டு ஊருக்கு போறேனே வருத்தப்பட்டாடா சொன்னாலா அழுதாளாம் விதர் ஒரு தாசி புத்திரன் என்ன சுவாமி நினைச்சாலா ஒரு வேலையே ேஷ்ணேதம்மரங்கிருந்து பிறண்டு கதறிப்பட்டாலா ஆத்மான குருஷ்ட கிருஷ்ணே நமனேதம் பிரபு ஒரு ஏழையான ஒரு தாசிக்கு பிறந்த என்ன நினைச்சாலா வைகுண்டம் போறபோது என்ன என் பாகியம்னே ரிடா சேவோ பிரேம விய் பாத்தாள் ஹரித்துல தரிஷவ் குண மைத்தேயபோதம் சத்தோபித்துதாவீலியுதம் வாரமாம் ஹரித்வாரமாம் பெங்கோபத்தி ஸ்தலத்தில் மைத்திரேயரை போய் பார்த்தாளாம் சரணத்தை போய் பிடிச்சாலாம் எப்படி இருக்கார் மைத்ரேயர்னார் மைத்ரேயம் ஆசீனம் நாள் நிஷ்கிரியம் நாள் செய்தல் மனசு கூட சலிக்கலையா அப்படி இருக்காளா சரீரமா இருந்துள்ள மனசு செலிக்காம இருக்குமா அது அப்படி யானை துதிக்க மாதிரி மனசு அலையும் நிஷ்கிரியாளா இருக்காளாம் எத்தனை இங்க அழக்க முடியாதாம் அப்படிப்பட்ட பிரபுவேத்தோபசிருத்தியாளா இவர் பிடிக்கலாமா பகவானு ஜாதி தோஷங்கள்லாம் போனவரா உபசிருத்தி அச்சுத பாவ சுத்தான் சௌசீல்யத்தை பார்த்து உருகி நிற்கிறாளா மைத்ரேயர் அவரப்பி கட்டா ஜனசிய கிருஷ்ணாதிமுக அகமீத சுகிதர்த்தி பூத்தி பூரா உங்கள போலத்த மகான் மனுஷியளில் எம் பிரபுவனுடைய உருவன் நீங்கள்லாம் நாளா பூத்தினவியா ஜனாரா ஜனார்த்தனா நாராயணனுடைய மங்களமான சுரூபம் எதுக்காக ஊரூரா அலைகிற தெரியுமா அனுகிரகாய் ஜனார்தனிகள் அனுகிரகம் பண்ணாலே எத்தனையோ பேர்கள் பரமாத்மாவான கோபால் நடத்துல பக்தி இல்லாம அதர்மம் பண்ணி கண்ணும் கண்ணீருவான் துக்க சமுத்திரத்துல அவனுக்கு வேற பிராயஷ்டித்த காண்டத்துல பிராயஷ்டித்தம் இல்ல உங்களை மகான்கள் பகவத் குணஞ்சொன்னா தங்கங்கரையேறலாம் ஜனசிய கிருஷ்ணாதிமுக அதன்மீல சுகித அனுகிரகி இப்படி சொல்லிவிட்டு எத்தனையோ பிராமண தர்மம் அபிராமணர்மங்கள்லாம் வியாசரடத்துல காட்டி இது ரொம்ப சொல்றேன் ீப்பஹான கிருஷ்ணா பணமம் அபிராஹர்மெல்லாம் காட்டே கேட்டது போர்னு தோணி போச்சு உண்ணுமட்டும் கட்டது போர்னு தோணல்லே இது தெரியுமா போலரித்தாம கிருஷ்ணகா மூத்து கிருஷ்ணச்சரித் அமிர்த பிரவத்தை எத்தனை தடவை கேட்டும் கட்டது போணலே அத்திருப்னு மட்டும் சுகாவான அது எப்படிப்பட்ட சரி தந்திரிமான நாள் கத்திருணு தீர்த்தபதோ சூரிய அந்த சரித்திரம் காட்டுது போரும்னு யாருக்குத்தான் தோணும் நாள் விதுரர் கஸ்திருப்பு தீர்த்தபதோ விதமான கங்கா ஜனகமான சரணம் லோகபாவனியான கங்கை உண்டு சரணம் அந்த பிரபுவனுடைய சரித்திரம் எப்படி இருக்கும் மான்கள் நாலு பேர்கள் சார்ந்தா எந்த பகவத்குணத்தை பேசுவாளோ எந்த பகவத்குணம் காது வழியா உள்ள போய் மறுபடி அம்மாவயத்துல பரப்பதற்கு காரணமான வீடு வாசல்ல வச்சு ஆஷையை கத்திரிச்சு விடுமோ அப்படிப்பட்ட சரித்திரம் காட்டுறது போறும் யாருக்குத்தான் திருப்தி ஏற்படும் கஸ்திரு ஜி சொல்ல இருக்கிற போது ஒரு தாமர பூ விஷா உண்டாகி அதுல பிரம்மா உண்டாய் எங்கே இருந்து வந்தோம் என்னன்னு தெரியாம தவிக்கிற போது அக்ஷர ராசியில பதினாறாவது அக்ஷரமும் இருபத்தோராவது அக்ஷரமும் சேர்ந்து கிளம்பித்துதான் பதினாறாவது அஷ்டரம் த இருபத்தோராவது அக்ஷரம் பா தபு கேட்டுதான் அதனால் தபஸ்யுபாதிஷ்ட இவாததே மனஹிசேஷு ஏகவி அந்த பதினாறாவது அக்ஷரம் இருபத்தோராவது அக்ஷரம் காட்ட உடனே தபசு பண்ணுன்னு பகவான் உத்தரகுனியக்காக தெரிஞ்சு நூறு வருஷம் தபஸ் பண்ணி பகவானை கண்டாள் சுவாமியை கண்டாள் பிரபஞ்ச சிருஷ்டி பண்ணு சொன்னாள் பிரம்மதேவனே பிரம்மதேவன் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணினாள் அவர் இருந்த தாமரப்பூவே பதினாலு லோக்கம் ஆற்றி பிரஜாபதியில் சரங்காதிகள் உண்டு பண்ணினாள் அந்த பூமியை தான் உண்டு போயிட்டான் இரங்காற்றன் சுவாமி மறுபடியும் வராக அவதாரம் பண்ணி வதம் பண்ணி கொண்டு வச்சாள் இதே இது ஒரு காட்டார் மைத்ரேயரே ஆறு அந்த இரங்காற்ற ஆறுன்னு காட்டாள் அந்த இரங்காற்ற ஆறு என்னன்னு காட்டாள் அப்ப சொன்னாலாம் चगमे யணீ மாரீச்சும்பி அப்பாட்சர் இஷ்ட் ஆக்ஜிவம் பிரயத்த புருஷயாம்பம்ளோச்சர் ஆசீன समाहितं பெண் பேரு அவள் அசுவலுக்கெல்லாம் தாயார் அந்த அம்மா தன் பர்த்தா அக்னிஹோத்திரம் சாயங்காலம் அக்னி ஜோதி ஜோதி அக்னிஸ்வாக சாயங்காலம் ஹோமம் பண்ற போது இங்கே இருந்து அந்த அம்மா உள்ள போய் என்ன பண்ணினாள் வீட்டுக்குன்னு மேல் வசி பிடிச்சு விடுத்தாளம் பண்ணனும் ஹோமம் பண்ண உடனே சந்தியாயாம் ஹிருச்சயாத்விதா நல்ல சந்தியா காலத்துல நான் உங்களோட பேசி எத்தனையோ நாளாச்சு எனக்கு காமத்தால பீடை இருக்கு நீங்க சயன மணிக்கு வரும்போது கூப்டாள் அப்ப அவர் சொன்னார் அம்மா சந்தியா காலம் ஏதாம் சந்தியா காலத்தில் பரமேஸ்வரன் சிவாபசாரம் வந்துவிடும் கஷ்டம் வந்து சிவாபசாரம் வந்து குடும்பத்தில் விட்டு பிடிச்சாலாம் உடனே என்ன பண்ணினான்னாள் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவளை திருப்தி பண்ணி வச்சு விட்டாள் மட்டும் சொன்னாலாம் ஜெகத்து முழுக்க துவேஷிக்கிற பயலா புறக்க போகலாம் ரெண்டு பயங்கன்னு சொன்னாலாம் உடனே காலில் விழுந்து அந்த அம்மா கெஞ்சினாள் அது எத்தனை ஜகத்து முழுக்கத்வேஷித்தாலும் பிராமண சாபம் என் குழந்தைக்கு வரப்படாதுன்னு ஆளா பிரம்மசாபம் வராம நீங்க பாத்துக்கணும்னு சொன்னாலாம் ஏன்னா பிரம்மசாபத்தை தரிசிய பிராமண சாபம் வந்த குடும்பம் மறுபடியும் கடம்பாதான் அந்த செடி அது வரப்படாதுன்னு கேண்டினாள் காலில் விழுந்து அழுதாள் பயப்படாதே உனக்கு பௌத்ரன் மகாபாகவதே சந்தியா காலத்துல அகாலத்துல போய் கர்ப்பதாரணம் அகாலத்துல பிறந்த பயங்கள்லாம் அப்படித்தான் இருப்பான் விபரீதம் எல்லாம் வரதெல்லாம் இது மாதிரி பசங்களால இந்த பயல வெய்யப்படாத ஒரு பயல பாவித்து உலகத்துக்கு அயோக்கிய பயல இது மாதிரி உங்களுக்கு முன்னாடி சனகாதிகள் உண்டானாலே அவா ஒரு சமயம் வைகுண்டத்துக்கு போனாள் எயூர் வைகுண்ட எந்த இடத்துல சர்வேஸ்வரன் இருக்கான் போனாலாம் அது எப்படிப்பட்ட வைகுண்டம் தெரியுமாள் நினைகு பன்னெண்டு வரணும் பாக ஆச்சரியமா வைகுண்டத்த போலிச்சுட்ட குரவோத் உன்கநகுழாம்புஜ பாரிஜா கேர்ஜி துளசிபேனமனீ கவையதிந்தீனோஷே உபேதேம் यत्नाः ஜதீ வதனு வித்மாஸ்வாஜீபிஷம் அபியர்ச்சீஸ் ஸ்வகமுன்னீச்சேதீ அமதீ சுவாமி கருத்துல மந்தாரம் குந்தம் குரவகம் ஜாதி ஜம்பகம் மாலிகை மாலதி எல்லாமே போட்டு இருக்காளா வருஷ வருஷையா துளசி மாலை அடியில் இருக்கா அதை மோந்து பாக்குறாளா அங்க இருக்கிற புஷ்பம் முதற்கொண்டு சேத்தனமா அதுக்கு கொண்டு பிரஜை உண்டா அந்த பாக்கி புஷ்பங்கள்லாம் சொல்றதுதான் துளசி என்ன தபசு பண்ணாலே பிரபு எடுத்து மோந்து பாக்குறாளே துளசிகாபரணேன தசியாக துளசியினுடைய தபச எடுத்து பெருமையா பேசிக்கிறாளாம் பாக்கி புஷ்பங்கள்லாம் என்ன அசூயெல்லாம் அங்க இல்லையோ அப்படி பகவான் இருக்கிற கர்ப்ப கிரகத்துல மகாலட்சுமி கையில தாமர பூவை தொங்க விட்டுன்னு போறாளாம் அது ஒருடியா ஸ்வர்ணமயமான பித்தி அந்த அந்த சவரெல்லாம் அந்த பிராகார சவத்துல அம்பாள் அப்படி பிரதிபிம்பம் தெரியுதா மகாலட்சுமியினுடைய பிரதிபிம்பம் அதை பார்த்தா தாமர பூனால பகவானுடைய தோன்றுதாம் எந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்த உலகங்களெல்லாம் பிரம்மேந்திர வருண வேதாதி எல்லாம் விரும்புறாழோ அந்த பிரபு அந்த தேவியானவள் சம்மாஜதி அமலாமே சுக்கரவாரம் தன்னுடைய வனமான லட்சுமி வனத்துல மகாலட்சுமி நாராயண வைகுண்டலாம் அந்த பூஜை பண்ற போது பெரிய சரஸ்தங்க ஒரே பவழக்கட்டு கட்டின படிக்கட்டு அந்த படிக்கட்டுல சுவாமி உக்காத்தி வச்சு பூஜை அந்த புஷ்பத்தை அந்த ஜலத்துல தோச்சு தோச்சு விடுத்து அர்ச்சனை பண்ற போது அமிரமமான ஜல மகாலட்சுமிய பார்த்தாலாம் சுருள சுருளையா இந்த மினித்தி மயிறு தொங்குற அழகும் இந்த புருவத்தினுடைய அழகும் காதுபரிய ஆண்ட நேற்றமும் உன்னதமான நாசிகையும் சமந்த அகரமும் காதில் இருக்க திவ்யமான தாடங்கமும் இதெல்லாத்தையும் பார்த்தாலாம் என்ன எம் முகத்துக்கு இத்தனை அழகு சுற்றுதா இத்தனைக்கும் காரணம் எம் பிரபு முத்தமுட்ட பெருமைன்னு நினைச்சுக்கின்றாலாம் உச்சேஷிதம் பகவத்தை அமதாங்க அமலாமுஷ் திருடீ அபியர்ச்சி சுழகமுன்னீச்சவிரம் உச்சேஷிதம் பகவதேஜி அவதாங்க வைகுண்ட வரணும் பண்ணிட்டு இருக்காள் அப்படிப்பட்ட வைகுண்டத்துக்கு போனால் சொல்றாள்